சுக்குரு நன்றி செலுத்துதல் என்பதும் கல்வை சேர்ந்த பகுதி நன்றி செலுத்துதல் அந்த நியமத்துகளுக்கு நான் முன்னாள் அந்த சம்பவம் சொன்ன பாருங்க சொர்க்கத்துக்கு ஒரு கோப்ப தண்ணிக்கு ஈடாகல கோப்பான சாப்பாடுகள் சாப்பிடுறோம் மனிதனுடைய ஒரு உறுப்பை எடுத்துக்கொண்டாலும் கூட அல்லாஹத்தி எல்லாம் நான் முன்னாள் சொன்ன ஒரு முயற்சி எடுத்துக்கிறோமா அதுக்காக வேண்டி சாப்பாட்டு ஒரு கவலம் சாப்பாட்டை போட்டாச்சு அது உள்ள போய் அது ரத்தமாக பித்தமாக அதற்குள்ளே சக்தியை அதற்குரிய வேலை செய்யுது நான் முயற்சி எடுத்துக்கிறேன்னா அதுக்காக ஒரு மிஷின்களை கொண்டோ அல்லது இயந்திரங்களை கொண்டோ அல்லது அதுக்காக வேண்டிய ஒரு காலத்தை ஒதுக்கி அதை செரிமானமாக்குறதுக்காக வேண்டி ரத்தமாவதற்காக வேண்டி அது கழிவு வெளியாவதற்காக வேண்டிய ஏதாச்சும் முயற்சி எடுத்துக்கொள்றேன் எந்த வேலையும் செய்யல ஆட்டோமேட்டிக்கா அது பார்த்து நடந்துகிட்டு இருக்குது அல்ல அல்லாத்தாலாவுடைய உத்தரவின்படி நடந்துகிட்டு இருக்கு எல்லாம் இவ்வளவு பெரிய நியமத்தை அல்லாஹத்தாலா செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது சுக்குரு என்பது இருக்க வேண்டும் எவ்வளவுதான் சுக்குரு செஞ்சாலும் கூட இன்னும் நான் சுக்ரு செய்யவில்லை என்ற எண்ணமும் அல்லாஹத்தான் நன்றி செலுத்துவதென்றே நன்றி செலுத்துறதுன்னே எனக்கு தெரியல நன்றி செலுத்துறதில் நான் இயலாமாய் ஆகிவிட்டேன் எப்படித்தான் நன்றி செலுத்துன்னு தெரியும் என்று சொன்னார் அப்போ அல்லாஹத்தாலா சொன்னார் தாவூதை இப்பொழுது நன்றி உள்ளவராக ஆகிவிட்டீர் அப்படின்னு சொன்னான் எப்படித்தான் நன்றி செலுத்துறதுன்னு தெரியல புகழ்சிகளை அல்லாஹால சொல்லி காட்டுறான் சல்லா அலி பல புகழ்ச்சிகளை தங்களுடைய கடைசியாக இயலாமையாகி சல்லா அலி சொல்றாங்க உன்னை எப்படி புகழ்வதென்றே எங்களுக்கு தெரியாது உன்னை புகழ்வதற்கு நாங்கள் சூழ்ந்து அறிய மாட்டோம் எந்த அறிவும் எங்களுக்கு இல்ல அந்த உன்னை பற்றி நீ எப்படி புகழ்ந்து கொண்டாயோ அப்படியே நீ இருக்கின்றாய் என்பதாக சொல்லி முடிச்சாங்க அத மொஹரீசி எழுதுறாங்க அல்லாவை புகழ்வதிலே உச்சகட்டமான புகழ் இந்த வாசகம் தான் அப்படின்னு ஒரு மனிதன் அல்லாவே ரொம்ப அதிகமா புகழ் நினைச்சா இந்த வாசகத்தை ஓதுக்கு அப்படிங்கிறாங்க அப்படி சு நன்றி செலுத்துவது அது எவ்வளவுதான் நன்றி செலுத்தினாலும் நாம் இன்னும் நன்றி செலுத்தவில்லை என்ற எண்ணமும் இருக்க வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இதுவும் கல்பை சேர்ந்த ஈமானுடைய கல்பை சேர்ந்த பகுதி அடுத்ததாக வபா உல் வாஜ் வாக்குறுதியை நிறைவேற்றுவதே அது ஒருத்தருக்கு ஒரு வாக்குறோம் அந்த வாக்கை நிறைவேற்றுவதும் ஈமானுடைய முக்கியமான பகுதி கல்வை சேர்ந்த பகுதி அதுக்கு அடுத்ததாக பொறுமை அதுல நிறைய பிரிவுகள் இருக்குது வரக்கூடிய நேரத்தில் சொல்லுவோம் பொறுமை கொள்வது சபர் இந்த பொறுமையும் ஈமானுடைய கல்வை சேர்ந்த பகுதி பொறுமை என்பது கல்வை சேர்ந்தது பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள் என்பதாக தொழுவதற்கு முன்னால பொறுமை வேணுங்கிறான் பொறுமையை பற்றி ஒரு சுருக்கமான விளக்கம் நீண்ட விளக்கங்கள்லாம் மறுபடியும் சொல்லுவான் சுருக்கமான விளக்கம் பொறுமை என்பது மூன்று வகையா இருக்குது ஒன்று கட்டளை செய்யின் பொறுமை இல்லாம எந்த கட்டளையும் நிறைவேற்ற முடியாது சரியாக ஐந்து நேரமும் ஜமாத்துடன் ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் ஜமாத்துடன் சேர்ந்து தொழுகணும் வெயில் காலம் இருக்குது பனிகாலம் இருக்குது நோய் இருக்குது நோய் இல்லாத காலம் இருக்குது வேலை இருக்குது வேலை இல்லாத காலம் இருக்கு எல்லா காலங்களிலும் ஜபாத்துடன் சேர்ந்து பொறுமை இல்லாம முடியாது நோன்பு வைக்கணும் எத்தனையோ விதமான இடையூறுகள் ஏற்படும் அந்த இடையூர்களுக்கு மத்தியில பொறுமையை மேற்கொள்ளும் பொழுதுதான் சரியாக நோன்பு வைக்க முடியும் ரமதான் மாசத்துல ஒரு மாசம் முழுசா நோன்பு வைக்கணும்னு சொன்னா பொறுமை இல்லாம முடியாது இப்படி எந்த ஆள பொய் பேசாம இருக்கணும் வியாபாரம் செய்யணும் கடையில உட்கார்ந்து இருக்கிறீங்க பேசாம வியாபாரம் செய்யணும் எவ்வளவு பெரிய பொறுமை தேவை தெரியுங்களா வியாபாரிகளுக்கு உங்களுக்கு அடிப்படையில் செய்ய முடியும் செய்வதன் மீது பொறுமை விதமான நன்மைகள் ஏவப்பட்டதின் மீது பொறுமையாக இருக்கிறது ஒரு பெரிய காரியம் அதனால இரண்டாவது விளக்கப்பட்டவற்றின் மீது பொறுமையாக இருப்பது அதன் மீது பொறுமையா இருக்கதே அது முந்தினதை விட ரொம்ப கஷ்டம் முன்னாலே உங்களுக்கு ஜும்மா உடைய பயானு சொல்லி காட்டினதை விட ரொம்ப கஷ்டம் நோய் வந்துருச்சு காய்ச்சல் வந்து சிரமம் இதாயிருச்சு ஆயிடுச்சு அதுல இழப்பு ஏற்பட்டு போச்சு நிறைய உடல் இழப்பு அல்லது பொருள் இழப்பு ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டு போச்சு அந்த நேரத்தில் பொறுமை கொள்ளணும் துன்பங்களின் மீது பொறுமை கொள்வது இந்த துன்பங்களின் தொள்ளாயிரம் நன்மைகள் தரப்படும் என்பதாக சொல்லுகின்றார்கள் ஆக குரான் வரக்கூடிய பொறுமைகள் முழுவதும் இந்த மூன்று வகையாக அமைக்கப்பட்டிருக்கின்றது குரான்ல வரக்கூடிய பொறுமையை பற்றி உள்ள முழுவதையும் ஆய்வு செய்து மூன்று வகையாக தொகுத்திருக்கின்றார்கள் குன்பங்களின் மீது பொறுமை கொள்வது இருக்கின்றது கடிமையானது அதனால அதற்கு தொள்ளாயிரம் நன்மைகள் கிடைக்கும் என்பதாக சொல்லுகின்றார்கள் பொறுமை என்பதும் ஈமானுடைய பகுதியைச் சேர்ந்தது கல்வி கொண்டு ஈமான் கொள்வது கல்வினால் ஏற்படக்கூடிய விளைவது அதற்கு அடுத்ததாக தவாதோள் பணிவாக இருப்பது எல்லோரிடத்திலும் பணிவாக இருப்பது பெரியவர் சிறியவர் அனைவரிடத்திலும் பணிவாக இருப்பது பெரியவரிடத்தில் பெரியவர்களிடத்தில் பணிவாக இருப்பது என்பது மரியாதை தருவது சொல்லுகின்றார்கள் அதாவது நம்மிலே உள்ள பெரிய பெரியவர்களுக்கு மரியாதை செய்யாதவரும் சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டாதவரும் நம்மை சார்ந்தவர் அல்லம் நம்ம முஸ்லிமானும் சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டாதவர்களும் கிருபை செய்யாதவர்களும் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொல்றாங்க அவர்களுக்கு செய்யக்கூடிய பணிவு பெரியவர்களுக்கு மரியாதை செய்தல் கண்ணியம் அளித்தல் அவர்களுக்கு செய்யக்கூடிய மரியாதை என்பது ஒவ்வொரு முஸ்லிமான கருதக் கூடாது அழிக்கும் பொழுதுதான் மனிதன் அல்லாஹத்தில் உயர்வு பெற முடியும் நான் என்பது மனித நிலத்தில் இருந்தால் அந்த மனிதன் அழிவுபட்டவனாகவே சிறுமைப்பட்டவனாக ஆக்கப்பட்டு விடுவார் நான் என்று சொல்லப்படுவது அல்லாஹ ஒருவனுக்கே சொந்தம் நான் என்று எந்த மனிதனும் சொல்லக்கூடாது நான் தான் செய்தேன் நான் தான் இதை செய்வேன் நான் தான் இதை காத்து வருகின்றேன் எனக்கு தான் அந்த உரிமை இருக்கின்றது என்று மனிதன் அகம்பாவத்துடன் அமைந்துவிடும் ஒரு மந்திரி ராஜாட்ட ஒரு மந்திரி இருந்தாரு அவரு அந்த ஊர்ல இருந்த ஒரு பெரிய ஷெக் வந்திருந்தாரு அவர்கிட்ட போய் முறீது வாங்கிட்டு வந்தார் பயத்து வாங்கி அவற்ற இருந்து உபதேசங்களை பெற்றுக்கொண்டு எப்படி இருக்கணும் எப்படி அமல் செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் கற்றுக்கொண்டு வந்தாரு அவர் அந்த ஷேஹு இந்த மந்திரிக்கு ரொம்ப பெரிய துவா செஞ்சு அனுப்பினார் இதை ராஜா கேள்விப்பட்டார் அரசர் இப்படி மந்திரி போயிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு மந்திரியுடைய விஷயத்த எல்லாம் கேள்விப்பட்டுட்டு சரி அந்த ஷைத்துல நம்ம போறதுக்கு ரொம்ப தகுதியானோம் மந்திரியே போய் அவர்கிட்ட துவா வாங்கிட்டு வந்திருக்காரு அதனால நானும் போய் துவா வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இரண்டாவது நாள் ராஜா போறாரு அங்க ஷேக்ட போறதுக்கு முதல்ல சொல்லி விட்டாராம் தன்னுடைய சேவகர்கள்ட்ட இந்த மாதிரி ராஜா வர்றார் அவருக்கு நீங்க பயத்து கொடுக்கணுமா துவா செய்யணுமா அதுக்காக வேண்டி வர்றார் அப்படின்னு சொல்லி இப்ப ராஜா வர்றாருன்னு பரிவாரங்களோட வர்றாரு நிறைய சேவகர்கள் மந்திரி பிரதானிகள் அவங்களோட சேர்ந்து வர்றார் இவருக்கு தான் பெரிய ஆளு ராஜா அவர் மந்திரி இவர் ராஜா அப்படிங்கிற ஒரு பெரிய பெருமை மனசுல இருக்குது அந்த பெருமையோட வர்றாரு அந்த ராஜா ஷேக்ட அப்ப ஷேகிட்ட வந்து உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தாரு ஷேக் ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்காரு இவரு த ஷேக் தலையை தூக்கவே இல்லை ஷேக் முராக்கபாவிலேயே இருந்துகிட்டு இருக்காரு தலையை கீழே போட்டு அப்படியே ஜிகிரிலேயே இருந்துகிட்டு இருக்காரு தியானத்திலேயே கொஞ்ச நேரம் பொறுத்த தலையை தூக்கி பார்த்தாரு ஷேக் அவர்களே நான் தான் ராஜா வந்திருக்கிறேன் இது என்னுடைய பிரதானிகள்லாம் இங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க திரும்பவும் தலையை கீழே போட்டுக்கிட்டாரு அந்த ஷேக் அப்புறம் கொஞ்ச நேரம் ஆச்சு ரொம்ப நேரம் கழிச்சு அப்புறம் மறுபடியும் தலையை தூக்குனார் தூ அவர்களே நான் ராஜா வந்திருக்கிறேன் நேற்று மந்திரி வந்தாருல அவருடைய ராஜா நானு அவருக்கு நீங்க பல உபதேசங்களை செஞ்சிருக்கிறீங்க நல்லா துவா செஞ்சிருக்கிறீங்க அதே மாதிரி எனக்கு அதை விட அதிகமா நீங்க துவா செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு அப்படியா அப்பத்தான் பேசினாரா ஷேஹ் அப்படியா நான் இறந்த பின்னால் நீ வா அப்படின்னு சொல்லிட்டாராம் அப்படின்னு சொல்லிட்டு தலை கீழே போட்டாரு இவர் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பார்த்தாரு தலை தூக்குறாப்புலே இல்ல என்னன்னா இது ரொம்ப அவர் மௌத்தான பின்னால் வர சொல்றாரு அது எப்படி இப்ப வந்து பையத்து கேட்டா நான் இறந்த பின்னால் வா அப்படிங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்தா சரி இவர்கிட்ட உட்கார்றது வீண் வேலை அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துட்டார் வந்து அரண்மனைக்கு வந்த உடனே மந்திரியை கூப்பிட்டு கேட்டாரா உங்களுக்கு அந்த விஷயம் எனக்கு ஒண்ணுமே விளங்கலையே அப்படின்னு சொல்லி அப்ப மந்திரி சொன்னாரா அவர் சொன்ன கருத்து அவர் மௌத்தான பின்னால வா அப்படின்னு அர்த்தம் இல்ல நான் என்ற அகம்பாவம் உங்க மனசுல இருக்குது நான்குறது மௌத்தாக்கிட்டு அப்புறம் வாங்க என்கிட்ட நான் பயத்து தர்றேன்னு சொல்லி இருக்காரு நான்கிற அகம்பாவத்தை நீங்க விட்டுடுங்க முதல்ல நினைக்கிறீங்க அதனால அந்த நான்கு அகம்பாவத்தை விட்ட பின்னால் என்னிடத்தில் பயிர் தர்றேன் சொன்னார் அகம்பாவம் ஒரு ஒரு மனிதனுடைய மனதில் இருக்கக்கூடிய நேரம் வரைக்கும் அந்த மனிதனுக்கு அல்லாஹத்தாலத்தில் நெருக்கம் ஏற்படாது எல்லா விஷயத்திலும் அவர் எவ்வளவு பெரிய கல்விமானாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய உயர்வான மனிதனாக இருந்தாலும் சரி விவாதத்துடையவராக இருந்தாலும் சரி பொதுவாகவே விவாதத்து அதிகமாக அதிகமாக அல்லாஹுடத்தில் நெருக்கம் அதிகமாக அதிகமாக தபால் பணிவு என்பது அதிகமா இருக்கும் உலகத்திலேயே அதிகமான பணிவை கொண்டவர்கள் யார் சல்லா அலி செல்லம் முன்னால உங்களுக்கு நேற்று சொல்லி காட்டினேன் முன்னால உள்ளாக பயான்ல சல்லல்லா அலுவலம் அவர்கள் எல்லா விஷயத்தையும் சொல்லி காட்டி விட்டு எனக்கு பெருமை இல்லை லா பஹ்ர நான் எனக்கு பெருமை இல்லை என்பதாக சொல்லிய சல்லல்லா அலுவல் செல்லம் நான் அல்லாஹுடைய அப்தாக இருப்பதே பெருமைப்படுகின்றேன் என்று சொல்லி சொல்லி இருக்கிறதா ரொம்ப என்பது அடுத்ததாக விதியாக்கி இருக்கின்றன திருப்தி அல்லாஹால ஏற்பாடு செய்திருக்கின்றன அதைக் கொண்டு திருப்தி இருக்கின்றதே அது ஈமான் அடையாளம் அல்லாஹாலா நமக்கு கொஞ்சமா கொடுக்குறான் ஒரு சமயம் நிறைய கொடுத்துக்கிட்டு இருந்தா இப்ப கொஞ்சமா கொடுக்கறான் அதையும் திருப்தி கொள்ளணும் நோய் வாய்ப்பட்டார் அப்பொழுதும் திருப்தியோடு இருக்கணும் அல்லாஹால நோய்க்கு மருந்து செய்யணுமே இந்த நோய் எனக்கு வந்துருச்சு நான் என்ன செஞ்சேன் அல்லாஹாலுடைய ரிலா இல்லைன்னு அர்த்தம் அல்லாஹால ஏற்பாடு செய்து அல்லாஹத்தாலா தான் அந்த நோயை விட்டுருக்கிறான் அல்லாஹத்தாலா மீது குற்றம் சுமத்துவதாக ஆகுது புலம்ப கூடாது விட்டது ஹயர் என்பதாக நினைக்க வேண்டும் நல்லது என்பதாக நினைக்க வேண்டும் நோய் வந்ததற்கு மருந்து செய்ய வேண்டும் அதற்குரிய சிகிச்சைகளை செய்து கொள்ள வேண்டும் அதுதான் மனிதனுக்கு உள்ள கடமையை தவிர யாரெல்லாம் நான் என்ன செஞ்சேன் பல நம்ம பாக்குறோம் நான் என்னதான் செஞ்சேன்னா தெரியலையே எனக்கு ஏன் இந்த மாதிரி துன்பம் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு பிரலாபிக்கக்கூடிய மனிதர்களை பாக்கிறோம் அப்படி செய்யக்கூடாது அது ஈமான் நேர் மாற்றமான விஷயம் எந்த துன்பம் வந்தாலும் பொறுமை இருக்க வேண்டும் அதற்குரிய செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் முறை அது ஈமான்டைய அடையாளம் சல்லா அலி சொல்லாம் சஹாபாக்கெல்லாம் ஒரு இடத்துல கூடி இருந்தாங்க அன்சாரி சஹாபாக்கெல்லாம் இருந்தாங்க அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு போனாங்க அடையாளம் என்ன சொல்றாங்க நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் ஏற்படும் பொறுமையாக இருக்கின்றோம் அதன் மீது நாங்கள் திருப்தி கொள்ளுகின்றோம் என்று இந்த மூணு விஷயத்தை சொன்னாங்க காபா. நல்ல நிலை ஏற்படும் பொழுது செழிப்பான நிலை ஏற்படக்கூடிய நேரத்துல சுக்குர் செய்யணும் அதிகமாக சுக்குரு செய்யணும் அந்த சுக்குரு அமலின் மூலமாக வெளிப்படணும் துன்பம் ஏற்படக்கூடிய நேரத்தில் பொறுமையா இருக்கணும் திரி எதுவோ அதை கொண்டு திருப்தி என்ன ஏற்பட்டாலும் சரி அதை ஒரு பெண் இந்த உலகத்தில் இருக்கிறா ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய பெண் உங்களுக்கு சொர்க்கத்தில மனைவியாக இருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மூசாலை சலாங்கிற யாருலாம் அப்படின்னா அந்த பொம்பளை நான் இங்கேயே பார்த்து அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் உலகத்திலே பாத்துட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி சரி பா சரி பாத்துட்டு வா அப்படின்னு எங்க இருக்கிறா சொல்லாதானே தெரியும் எங்க இருக்கிறான்னு சொல்லி நான் பாத்துக்கிறேன் அதே மாதிரி போனாங்க மூசாலை கம்பளிய போத்திக்கிட்டு ரொம்ப பலவீனமான ஒரு பெண்ணு ஒரு தடிய கையில வச்சுக்கிட்டு ஆடு மேய்ச்சிக்கிட்டு நின்றாங்க அந்த பெண்ணு போய் மூசாலை கேட்டாங்களா நீ என்ன அமல் செய்யற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆஹ் இவங்க மூசாலை போன உடனே அஸ்லாம் வலைக்கும் யா மூசா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா அந்த பெண்ணு ஒன்னா எனக்கு எப்ப என்னை பத்தி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஆழமுள்ள அருவாகல எல்லாம் சந்திச்சுக்கிட்ட நேரம் எல்லாம் சந்திச்சு கொண்டவன் தானே அந்த விளக்கம் இன்னும் மறந்து போகலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா அந்த பெண் ஆலமுள்ள அருவாகல நம்ம எல்லாம் சந்திச்சுக்கிட்ட போதே அறிமுகமானது இன்னும் மறந்து போகல அப்படின்னாங்க சரி நீ என்ன அமல் செய்யற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் என்ன அமல் செய்யறேன் ஒன்னும் அமல் செய்யலை நீங்க என்ன சொல்ல நீங்கதான் பெரிய நபியாச்சு நீங்க என்ன சொல்லி கொடுத்தீங்களோ அதை தான் செஞ்சுக்கிட்டு வர்றேன் நீங்க இந்த மா இந்த உம்மத்தினருக்கு என்ன சொல்லி கொடுத்தீங்களோ அதை செஞ்சுக்கிட்டு வர்றேன் அப்படின்னு இல்ல இல்ல விசேஷமா என்ன செய்ய விசேஷமா நான் ஒண்ணும் செய்யறது இல்லை இல்ல நல்லா யோசனை பண்ணிப்பாரு விசேஷமா என்ன செய்யறது ரொம்ப நேரம் யோசனை பண்ண பின்னால அந்த பெண்ணு சொன்னாங்களா எனக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டால் அது சுகமாக என்று விரும்ப மாட்டேன் சுகமாகணும் அப்படின்னு மாட்டேன் நோய் ஏற்பட்டது அதுவும் அல்லாஹாலே தகுதி சரி சுகம் ஆயிடுச்சு சுகமானதை பெரிய சந்தோஷம் எல்லாம் ஒண்ணும் பண்றது கிடையாது சுகம்ங்கிறது அது அல்லாஹாலுடைய ஏற்பாடு ஏதாச்சும் காசு கேசி கிடைச்சிச்சே அதுவும் திருப்தி காசு கிடைக்கல அதுக்கும் ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கு எனக்கு ஏதாச்சும் இந்த குணத்தின் காரணமாகத்தான் அல்லாஹாலா உன்னை எனக்கு மனைவியாக ஆக்கி இருப்பதாக அல்லாஹத்தாலா சொர்க்கத்தில் ஆக்கி இருப்பதாக அல்லாஹாலா சொன்னான் என்பதாக முசா அலிசல்லாம் சொல்லிவிட்டு வந்தார்கள் என்பதாக சொல்லி காட்டுறாங்க அப்படி அல்லா எதை ஏற்படுத்தி இருக்கின்றன அதன் மீது திருப்தி என்பதற்கு அந்த பொழுது அல்லாஹத்திலாக கிடைச்சது இருக்கக்கூடிய விஷயங்களின் திருப்தியை கொண்டு வந்து சேர்த்து விடும் ரிலா என்பது திருப்தி என்பது ஈமானுடைய ஒரு பகுதி அதற்கு அடுத்ததாக தவக்குள் அல்லாஹின் மீதே நம்பிக்கை வைத்தல் இந்த உலகத்திலே எந்த பொருளின் மீது நம்பிக்கை வைக்காமல் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்தது நம்பிக்கை வைக்கிறதுல ரெண்டு வகை இருக்குது மாத்திரையை அல்லா நினைச்சுக்கிட்டான் சொல்றேன் அப்படி சொல்றான் இப்ப இந்த நஜாத்து கூட்டத்தாரு மாத்திரையை போய் அல்லாங்குறான் அவன் அதே மாதிரி அபு அணிபாவும் அல்லாங்கிறான் அப்படின்னு சொல்றாங்க அப்படி அல்ல மாத்திர சபபு இந்த தலைவெல குணமாக்குவதற்கு சபபா அல்லதே காரண உலகம் எந்த காரணமும் அதே போன்று மாத்திரை என்பது மாத்திரை அல்லாவது தலைவழியை குணமாக்கூடிய செயல்பாடு உண்மையான கர்த்தா அவன் தான் இந்த பொருள்கள் எல்லாம் மஜாஜி எடைப்பட்ட தன்மை உள்ளவை ஒரு மனுஷனை பார்த்து இவன் சிங்கத்தை போல இருக்கிறான் சிங்கம் அவன் அப்படின்னு சொன்னா நாலு காலு ஒரு வாழ இருக்குங்க அர்த்தமா வீரம் இருக்குது ஒரு பிராணிய பார்த்து சிங்கம் அதாவது இரண்டாம் தர பொருள் கருத்து அதே போன்று எல்லா பொருளுக்கும் டைப்பட்டிருக்கூடிய எல்லா பொருள்களும்ளைப்பும்ப்டு சொ இந்த சோறு தான் அந்த பசியை அடைக்க களைப்பை போய்கிச்சு அல்ல அல்ல அப்படின்னு நம்ப அது சிரங்கமான சிரிக்கு அதே நேரத்தில் சோர் சாப்பிட்ட வயிறு அல்லா தாலதான் அறுக்கக்கூடிய கருவி கத்தி ஆனால் அறுக்க வைப்பது அல்லாஹால கத்தி தான் அல்லா அறுக்க வைக்கல அப்படின்னு ஒருத்தான் கத்தி தான் கத்திதான் இருக்குதுன்னு நல்லா நான் பாக்குறேன் நீ போய் அல்லா இருக்கிறான்னு சொல்றிய அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொன்னா அப்படின்னு சொன்னா விஷயம் வைக்கிறான்னு அர்த்தம் கத்தி அறுக்க கிடையாது கத்திக்கு அறுக்கும் சக்தியை அல்லாஹால கொடுத்து வச்சிருக்கோம் அந்த கத்தி அறுக்குது அந்த சக்தியை நீக்கி அல்லாஹால ஆர்டர் போட்டுட்டான் கத்தியே நீ அறுக்காதே அப்படின்னு சொன்னா அறுக்காது கத்தி அறுக்காது எவ்வளவு கூர்மையான கத்தியா இருந்தாலும் சரி பெரிய பாவா இருந்தால் அணுகுண்டா இருந்தாலும் சரி ரசாயன குண்டா இருந்தாலும் அது வேலை செய்யாது எல்லா பாமுக்கும் அல்லாஹத்தால சக்தியை அல்லாஹாலி அலிஸ் இப்ராஹிம் அலிஸ்லாம் நெருப்புக்கு இயற்கையாக சூடு கிடையாது ஆனா நம்ம பணக்கத்துல என்ன சொல்றோம் நெருப்புல போட்டேன் கருஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றோம் இது மஜாசி அர்த்தத்தின் படிக்கு மனுஷன போய் சிங்கம் அந்த அர்த்தத்தின்படி அந்த கருத்துல அவனுடைய நம்பிக்கை கேட்டா அல்லாதான் விளைய வச்சா மழை வந்து அதுக்கு காரணமாயிருக்கு அப்படின்னு சொல்றான் இது மஜாஜி அர்த்தன் படிக்க கூடும் நம்பிக்கை அப்படியே வந்துருச்சு மழையின் மூலமாக அந்த நம்பிக்கை வரணும் ஆக தவக்குள் என்பதில அல்லாஹின் மீது பரிபூர்ணமான தவக்குள் அசல் தவக்குள் ஹகீக்கி தவக்குள் அல்லாஹ் மீது இருக்க வேண்டும் பொருள்களின் மீது சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மஜாஸ் என்ற அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதை தவக்கு விஷயத்தில் நாம் விலகிக் கொள்ளணும் அதுக்கு நிறைய உதாரணங்கள் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது சொல்லுவோம் பெருமையை விட்டு விடுவது பெருமை தற்பெருமை அதே போன்று அகம்பாவம் நான் என்ற தன்மை இவை விட்டு விடுவதும் கல்வி ஈமானுடைய கல்பை சேர்ந்த அம்சங்கள் தஸ்திக்கும் பில் கல்புமானுடைய வகைடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால் தஸ்தி பில் கல்பு மனதால் உண்மைப்படுத்துதல் தான் முப்பது வகை சொல்லப்பட்டது சொல்லிக் கொண்டு வரக்கூடியதுல ஏழு வகை இந்த ரெண்டு ஈமானுக்கு போதுமானது ஈமான் வந்துருச்சு மூலமாக முப்பது விஷயங்களை கொண்டதுதான் இந்த வரிசையை சொல்லிட்டு நேற்று ஒரு பகுதி சொன்னது இன்னைக்கு ஒரு பகுதி சொல்லப்படுது ஆக பெருமை என்பதை விட்டுவிடணும் நான் தான் பெரியவன் என்ற தன்மையை விட்டுவிடணும் தன்னை பற்றி தானே பெருமையாக பாராட்டி கொள்வது என்பதாக சொல்லப்படும் விட்டுவிடும் சொல்லப்படக்கூடிய பெருமையும் ஒரு மனிதனத்தில் இருந்தா ஈமான அந்த மனிதன இருக்காது எனவே இந்த பெருமையே நாளடைவில் ஈமான சாப்பிடும் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன் ஒரு நல்ல அற்புதமான சம்பவம் இதற்கு தோதானது வேற இடத்துல சொல்றது ஏராளமான மிகப்பெரிய ஞானிகள் இருந்தாங்க அப்பா அபு அப்துல்லா பெரியார் அந்த காலத்தில் அவருக்கு அவர் பெரிய நிறைய முறீதீன்கள் இருந்தாங்க பனிரெண்டாயிரம் முறீதீன்கள் அந்த நகரத்துல மட்டும் அபு அப்துல்லாவுடைய முறியது மாணாக்கர்கள் மஜ்லிசுகள் அந்த பகதாது நகரமே இவர் மூலமாக மிகப்பெரிய நூறானியத்தான தன்மையால இலங்கை அவ்வளவு பெரிய அற்புதமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அந்த ஷேக் அபு அப்துல்லா அப்படிங்கிறவருடைய ஏற்பாட்டுல அவர் அவ்வளவு பெரிய ஞானம் உள்ளவராக இருந்தார் ஹதீசுகள்ல கிட்டத்தட்ட பல லட்சம் பல ஆயிரக்கணக்கான ஹதீசுகள் அவர் பாடமாக்கி இருந்தார் குரான ஏழு விதமான கிராத்துடன் ஓதக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருந்தார் அவ்வளவு அற்புதமான திறமைகள்லாம் அவர்கிட்ட இருந்துச்சு அவரு சில சமயங்கள்ல வேற ஊருக்கு தன்னுடைய முறியதன்களை சிலர் அழைச்சுக்கிட்டு போவார் அது மா ஒரு தடவைத்துக்கு வெளியே புறப்பட்டு போறார் போகும்போது இப்படியே அவங்க பிரயாணம் செஞ்சு போயிட்டே இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மாலை நேரம் மகரிப்புடைய நேரம் வந்துருச்சு மகரிப்புடைய தொழுகையை தொழுவதற்காக வேண்டி தண்ணிய தேடுறாங்க தண்ணி கிடைக்கல ஆனா ஒரு ஊருக்கு போ ஒரு ஊருடைய எல்லைக்கு போயிட்டாங்க சரி இந்த ஊர்ல போய் தண்ணியை பார்க்கலாம் தண்ணி கிடைக்குதான்னு பார்த்து ஒழுச்சி தொழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போறாங்க போறாரு பின்னால முறியங்கள்லாம் போறாங்க அந்த ஊர்ல போனவுடனே அது கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய ஊர் நிறைய கோயில்கள் இருக்குது சர்ச்சுகள் இருக்குது இந்த சர்ச்சுகள்லாம் அந்த நேரத்துல வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் சிலர் சிலுவையை வச்சு வணங்குறாங்க சிலவர் சிலுவை இல்லாம வணங்குறாங்க இப்படி வணங்குறத பார்த்துட்டு ஷிப்லி ரமத்துல்லாஹே அழகி அவங்கதான் இந்த இந்த சம்பவத்தை அறிவிக்கிறாங்க பார்த்த உடனே எங்களுக்கும் கூட மனசுல ஒரு மாதிரி இருந்துச்சு படைத்தவனை விட்டு போட்டு படைக்கப்பட்ட பொருள்களை எல்லாம் வணங்கிட்டு இருக்கிறாங்க அறியாத மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை பார்த்துக்கிட்டு அப்படி ஒரு விதமா அப்படி பாத்துக்கிட்டு வந்தாங்க கடைசியாக ஒரு கிணறு இருந்துச்சு அந்த கிணத்துல பெண்கள் எல்லாம் தண்ணி அரைச்சிக்கிட்டு இருந்தாங்க மாலை நேரம் பகுதி உடைய நேரம் தண்ணி அரைச்சுக்கிட்டு இருந்தாங்க நிறைய பெண்கள் கூட்டமா நிக்கிறாங்க ஒரே ஒரு அழகான ஒரு சிறு வயசு பெண்ணு மட்டும் தனியா நின்று நின்றுகிட்டு இருக்கிறா தையில பாத்திரத்தை வச்சுக்கிட்டு எங்க ஷைஹா அங்க போய் நின்னாங்க நாங்களும் பின்னால போய் நின்றோம் ஒலி செய்யறதுக்காக வேண்டி சரி இந்த பெண்கள்லாம் தண்ணி எடுத்துட்டு போன நம்ம ஒளி செஞ்சுக்கலாம் அப்படின்னு எங்க ஷைஹு போய் அந்த இடத்துல நின்ற உன்ன அந்த தனியாக நின்ற ஒரு பெண்ணு பாருங்க இளம் சிறு ஒரு சிறு சிறு ரொம்ப அழகான பெண் அவளுடைய அழகை போன்று வேறு யாருடைய அழகும் இல்லை என்பதாக சொல்லி காட்டுறாங்க அவ்வளவு அழகான ஒரு பெண்ணு நின்றுகிட்டு அந்த பெண்ணை பார்த்த எங்க ஷை தலையை தூக்கி பார்த்தார்களா அந்த பெண்ணின் மீது பார்வை பட்டுருச்சு பார்வைப்பட்டவன அந்த பெண்ணையே பார்த்து கொண்டே இருந்தார் என்னுடைய பெண்கள் இடத்துல மற்ற பெண்கள்கிட்ட கேட்டாங்க அப்ப அந்த பெண்கள் சொன்னாங்க எங்க ஊரு தலைவருடைய மகன் இந்த பெண்ணு ஊர் தலைவருடைய மகளா தலைவர் வந்து வேற யாராவது வேலைக்கு ஆள் வச்சு தண்ணி எடுக்க கூடாதா தன்னுடைய மகளையே அதுவும் இவ்வளவு அழகான பெண்ணை தண்ணி எடுக்க வச்சிருக்கிறார் அந்த பெண்கள் சொன்னாங்க போன பின்னால தன்னுடைய கணவனுடைய சோம்பெறியாக ஆகிவிடக் கூடாது வேலைகள் தெரியாத பெண்ணாக இருக்க கூடாது என்பதற்காக வேண்டி எல்லா வேலைகளையும் இந்த பெண்ணை கொண்டே பழக்கி கொண்டு அவ்வளவு பெரிய நல்ல குணம் உள்ள நல்ல தன்மை உள்ள எங்களுடைய தலைவர் என்பதாக அந்த பெண்கள் சொன்னாங்க சரிண்ணா அந்த எங்களுடைய ஷேஹ் என்ன பண்ணாங்க அதை கேட்டுட்டு மறுபடியும் அந்த இடத்துல வந்து நின்றுகிட்டாங்க அந்த பெண்ணையே பார்த்துக்கொண்டே நிக்கிறாங்க பிறகு அந்த பெண்கள் தான் தண்ணீர் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க எங்க ஷேக் அவர் அசையாம அப்படியே நிக்கிறார் ஷேக எல்லாம் போயிட்டாங்க ஒலி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாங்க கூப்பிட்டோம் எதுவுமே பேசல பேசாம நின்றுகிட்டே இருந்தாங்க நாங்க என்ன பண்ணோம் ரொம்ப நேரம் அவங்கள்ட்ட சொல்லி சொல்லி பார்த்தோம் பேசாம நிக்கிறாங்க சரி ஷெய் வேற ஏதாவது கவனத்துல இருக்காங்க போறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போய் ஒலி செஞ்சுட்டு தொழுதுட்டோம் தொழுதுட்டு முடிச்சிட்டு வந்து பாக்குறோம் அந்த ஷெய் அப்படியே நிற்கிறார் எப்படி அவர்களே இருட்டி போச்சு இஷாவும் முடிஞ்சிருச்சு இப்ப நம்ம எங்க போகணும் அப்போ எங்க ஷேக் அப்பதான் வாயத்திறந்து சொல்றாரு ரொம்ப நீண்ட நேரத்திற்கு பின்னால சொன்னாரு அல்லாஹால தன்னுடைய கற்றலைப்படிக்கு என்னை வேறு விதமாக நாடி விட்டான் ஆகவே நீங்க போகலாம் என்னை இந்த இடத்துல விட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்க ஷேக் இப்படி சொன்ன உடனே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு திரும்ப திரும்ப நாங்க கேட்டு கேட்டு பார்த்தோம் அதே பதில தான் சொன்னாங்க என்னுடைய நாயன் என்னுடைய விஷயத்துல வேறு விதமாக நாடி விட்டான் ஆகவே என்னை விட்டுட்டு நீங்க போயிடுங்க என்னை நீங்க எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி எங்க ஷேக் சொல்லிட்டாங்க நாங்கெல்லாம் அழ ஆரம்பிச்சுட்டோம் எல்லாரும் எல்லாரும் அழுதும் எந்த முயற்சி செய்யமான பலனும் வராத பார்த்து அந்த நகர மக்களுக்கெல்லாம் ஊரே கவலையாக ஆயிடுச்சு அந்த பகதாது நகரமே கவலை கொள்ளதாக பிறகு சில நாட்களிலே மூடப்பட்டு விட்டனுடைய மஜினிசைகள் நடைபெறல இப்படியே ரொம்ப நீண்ட நாள் ஆயிடுச்சு ஆறு மாசம் ஒரு வருஷம் கழிச்சு ஒரு ஆண்டு கழித்த உடனே அபுபகர் பல முயற்சிகள் சேர்ந்து கொண்டு நாங்க திரும்ப பாக்குறதுக்காக வேண்டி போனோம் எந்த ஊர்ல முதல்ல விட்டுட்டு வந்தோம் அந்த ஊருக்கு போகணும் அங்க போன ஜனங்கள்லாம் இருந்துகிட்டு இருந்தாங்க யார்கிட்ட கேக்குறதுன்னு தெரியல அங்க இருந்த சில மனிதர்கள்ட்ட நாங்க கேட்டோம் இப்படி போன வருஷம் ஒரு ஷெய் ஒருத்தர் இங்கே வந்தாரு அவர் நாங்கள் இங்கேயே விட்டுட்டு போயிட்டோம் இந்த கிணத்துக்கு அருகில விட்டுட்டோம் அவர் எங்கே இருக்கிறாரு என்ன ஆனார்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டு அவரா அவர் இப்போ அந்த ஊருக்கு வெளியே உள்ள மைதானத்தில் பன்றி மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்களுக்கு அப்படியே திடீரென்று தூச்சி வாரி போட்டது வெறும் திகைப்பாயிட்டது என்னது ஷெய்க் பன்றி மேய்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது நாங்கள் போனோம் அந்த இடத்த அவங்க குறிப்பிட்ட இடத்துக்கு போனோம் அந்த மைதானத்துக்கு உண்மையிலேயே கருப்பு ஒரு போர்வையை போத்தி ஒரு கம்பளிய போர்வையை போத்திட்டு நசாராக்களுடைய கோத்த அந்த போட்டுக்கிட்டு கையில ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு பன்றியை மேய்ச்சிக்கிட்டு நிக்கிறார் அவர் முன்னால அவர் அப்படி நிக்கிறாரு குச்சியை ஊண்டியவராக பன்றிகள் எல்லாம் முன்னால இருக்கின்றன இதை பார்த்துட்டு ரொம்ப கவலையா போச்சு நாங்கள்லாம் அழுதோம் ஷேஹ அவர்களே என்ன உங்களுடைய நிலை இப்படியாச்சுன்னு சொல்லி அழுதும் அவரும் அழுதாரு நாங்களும் அழுதோம் அழுது அழுது நாங்கெல்லாம் சேர்ந்து பயங்கரமான சத்தத்துடன் அழ ஆரம்பிச்சுட்டோம் ஷேஹ் அவர்களும் அவளும் அழகிறாரு பயங்கரமான சத்தம் எங்களுடைய அழுகையை கண்டு அந்த பன்றிகள் எல்லாம் கீழே விழுந்து துடித்து அழ ஆரம்பித்து விட்டன அந்த நிலையை ராமத்துல சொல்றாங்க அந்த காட்சி எனக்கு எப்படி இருந்ததுன்னு கேட்டா தியாமத்தினால் மஷ்சர் மைதானத்தை போன்று எனக்கு காட்சி அளித்தது அவ்வளவு கடூரமான பயங்கரமான ஒரு தோற்றம் அங்கே ஏற்பட்டு விட்டது கடைசியாக அழுது முடிச்சு எல்லாம் முடிச்சிட்டு அழுகையெல்லாம் நின்ற பிறகு ஷேஹிட்ட கேட்டோம் ஷேக் அவர்களை நீங்க இப்படி ஆயிட்டீங்களே என்னை விட்டுடுங்க என்னுடைய ரப்புடைய விட்டுடுங்க அவர்களே உங்களுக்கு பனிரெண்டாயிரம் ஹதீசுகள் குரானுடைய ஏழு விதமான கிராத்துக்களை நீங்க ஓதுவீங்களே அந்த கிராத்துகள்ல அந்த குரானுடைய ஆயத்துகள்ல ஏதாச்சும் உங்களுக்கு இப்ப பாடம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டோம் ரெண்டு ஆயத்து மட்டும் பாடம் இருக்குது எல்லாம் மறந்து போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படியா என்ற ஆயத்து அது ஒண்ணு ஞாபகம் எவர் ஒருவர் ஈமானுக்கு பகரமாக குஃபுரை வாங்கிக் கொள்ளுகின்றாரோ அவர் நேரான வழி தவறியவராக ஆகிவிட்டார் என்ற ஆயத் தான் பன்னிரெண்டாயிரம் ஹதீஸ் ஞாபகம் இருந்துச்சு சொல்லுவீங்களே அந்த ராவிகளுடன் சொல்லுவீங்களே அந்த ஹதீஸ்ல ஏதாச்சும் ஒரு ஹதீஸ்கள் பாடம் இருக்க ஒரே ஒரு ஹதீஸ் மட்டும்தான் பாடம் இருக்கு அப்படி அந்த ஒரு ஹதீஸ் என்ன சொன்னாரீனூ யார் ஒருவர் தன்னுடைய இஸ்லாமிய தீனை மாற்றிக் கொள்ளுகின்றாரோ அவரை கொன்று கொன்று விடுங்கள் என்று சொல்ல அல்ல சொன்னாங்களே அந்த ஒரு ஆதீஸ் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு திரும்பவும் எங்களுக்கு அழுக வந்துச்சு நாங்கள் அழுதோம் அழுதார்கள் நீங்க இப்படி இருக்கிறீங்களே நீங்க வந்துருங்க அப்படின்னு கூப்பிட்டோம் என்னுடைய ரம்புடைய நாட்டப்படிக்கு என்னை விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார் வேற ஒன்னும் சொல்லல் அதனால நாங்க திரும்பி வந்துட்டோம் எந்த பேச்சும் பேசல நாங்க திரும்பி வந்துட்டோம் மறுபடியும் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கவலை எவ்வளவு பெரிய கவலைன்னா பயங்கரமான கவலை அந்த கவலையோடவே நாங்க திரும்பி வர்றோம் பகதாதுக்கு போறதுக்கு இன்னும் ஒரு மனசில் தூரம் இருக்குது இன்னொரு இருப்பிடம் ஒரு பதினாறு மைல் இருபது இருபது மைல் அதற்குள்ள நாங்கள் ஒரு இடத்துல தங்கி இருக்கிறோம் நாங்க தங்கி இருந்து அந்த இடத்துல தங்கி விட்டு திரும்ப புறப்படக்கூடிய நேரம் மறுபடியும் அந்த இடத்துல இருந்து திரும்ப பகதாதுக்கு புறப்படக்கூடிய நேரத்துல எங்க ஷைஹு குளிச்சுட்டு தலையிலிருந்து தண்ணிலாம் வடியுது மேல இருந்து தண்ணிலாம் அப்படியே ஒழுகுது அதே நிலையில வேகமாக எங்கள் இடத்துல வந்தார் எங்க ஷை எங்களுக்கு பார்த்த உடனே இன்னும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஷைஹாக விட்டுட்டு வந்தா இப்ப இங்க வர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள்கிட்ட வந்து அஷ் அல்லா இலாஹில்லா என்று கலிமாவை சொல்லியவராக எங்களிடத்தில் வந்தார் வந்த ஷேஹ இடத்துல நாங்க வச்சு உங்களுடைய நிகழ்ச்சியே எங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது ஆச்சரியமாக இருக்குது என்ன நடந்தது என்று எங்களுக்கு விபரிச்சு சொல்லுங்க நீங்க முதல்ல கேட்ட சொல்ல மாட்டேன்னு எந்த விவரம் சொல்லல அதனால விவரத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டோம் ஷேஹ் சொன்னார் என்ன நீங்க கிணத்துக்கிட்ட விட்டுட்டு போயிட்டீங்கல்ல நான் அந்த பெண்ணை பாத்துக்கிட்டே இருந்தேன் அந்த பெண்ணை எப்படியாவது திருமணம் செய்து கொள்ளணும் நிகாசு அப்படின்னு நான் வாழ முடியாது அந்த பெண்ணுடைய தந்தை இடத்துல போய் கேட்டேன் அந்த ஊர் தலைவர் இடத்துல போய் கேட்டேன் உங்க பெண்ண நான் நிக்காசிக்கிறேன் நான் ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நீ முஸ்லிமார்தான் நீ நிக்காச செய்ய முடியாது நீ முதல்ல வந்து கிறிஸ்தவனாக மாறணும் அப்படின்னு சொல்லி நிபந்தனை போட்டார் சரி நான் கிறிஸ்தவனா மாறுறேன் உங்க பெண்ணை நிக்காச செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் கிறிஸ்தவனா மாறினா மட்டும் பத்தாது நீ என்ன பண்ணு கேட்டா எனக்கு ஒரு பன்றி மந்தை இருக்குது அந்த பன்றி மந்தையை இத்தனை ஆண்டு காலம் நீ மேய்க்கணும் அப்படின்னு சொன்னா உனக்கு நான் நிக்காசம் செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொல்லி சரி அதையும் நான் ஏற்றுக்கொண்டேன் அந்த பெண்ணுடைய ஆசையில அந்த பெண் இல்லாமல் நான் வாழ முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டதின் காரணமாக நான் அதையே ஏற்றுக்கொண்டேன் அதே மாதிரி நான் போய் பன்றி மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த நேரத்துலதான் நீங்க வந்தீங்க ஒரு வருஷத்துக்கு பின்னால ஒரு வருஷமா நான் பன்றி மேய்ச்சிக்கிட்டு அந்த நேரத்துல தான் நீங்க வந்தீங்க இன்னும் சில ஆண்டுகள் பன்றி மேய்ச்ச பிறகு அந்த பெண்ணு கிடைப்பார் அல்லாஹால என்னுடைய கல்வில ஈமான திரும்பியும் போட்டுட்டான் உங்களிடத்துல வேகமாக அப்படியே உதவி விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஓடி வந்தேன் இப்பொழுதுதான் அந்த ஆத்துல குளிச்சிட்டு வர்றேன் நான் களிமா சொல்லி இப்பொழுது என்னுடைய ஈமானை நான் புதுப்பித்துக் கொண்டேன் என்பதாக சொன்னேன் சரி சைஹவர்களே உங்களுக்கு இந்த நிலை ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டோம் இந்த நிலை உங்களுக்கு ஏன் ஏற்பட்டுச்சு எவ்வளவு பெரிய செயகா இருந்தீங்க இப்படி திடீர்னு ஒரு பெண்ணை என்ன காரணத்தினால ஏற்பட்டு போயிட்டு இருந்தோம் பாருங்க சர்ச் பக்கமா போயிட்டு இருந்தோம் சிலைகள்லாம் வணங்கிட்டு இருந்தாங்க அவங்க அப்ப எனக்கு இந்த மனிதர்களை பார்த்த அந்த சிலை வணக்கம் செய்யக்கூடிய மனிதர்களை பார்த்து ஒரு அலட்சியமான நினைப்பு வந்துருச்சு இவங்க எல்லாம் மனுஷனுகள் அவனுங்க அல்லாஹ்ட்டு போட்டு வணங்குறானுங்க இவன் என்ன மனுஷனா அவன் எல்லாம் எவ்வளவு அற்புமான மனுஷன்களா இருக்கிறாங்க என்று அங்கிருக்க கூடிய மனிதர்களை எல்லாம் மிருகங்களை விட மிக கேவலமாக நான் நினைச்சிட்டேன் அப்படி நினைச்ச உடனே என்னுடைய உள்ளத்தில் இருந்து ஒரு ஜோதி வெளியாகி மேல போச்சு என்னுடைய ஈமான் போயிருச்சு என்னுடைய ஈமான் வெளியே போனதின் காரணமாகத்தான் அந்த பெண்ணை பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு என் உள்ள ஈமான் இருந்துச்சுன்னா அந்த பெண்ணை பார்க்க மாட்டேன் ஈமான் போய்விட்டதன் காரணமாக அந்த பெண்ணை பார்க்கக்கூடிய சூழ்நிலை அல்லாஹால எனக்கு உருவாக்கிட்டான் அதனால நான் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டேன் பிறகு நீங்கள் வந்து என்னை சந்தித்ததின் காரணமாக அல்லாஹத்தாலா திரும்ப உங்களுடைய துவாக்களின் காரணமாக அடுத்தவருடைய துவா தேவையில்லைன்னு சொல்றான் பாருங்க உங்க உங்களுடைய துவாவின் காரணமாக அல்லாஹத்தாலா உங்களுடைய கவலையின் காரணமாக அல்லாஹத்தாலா திரும்ப எனக்கு அந்த ஈமானை போட்டு விட்டான் உடனடியாக எனக்கு பழைய நிலைகள் எல்லாம் திரும்பி விட்டன என்று சொல்லி சேகத்தனுடைய விஷயத்தை சொல்லி முடிச்சார் ரொம்ப சந்தோஷம் இவங்களுக்கெல்லாம் சிவிலி ராமத்தலாய் சொல்றாங்க எங்களுக்கெல்லாம் அளவு கடந்த ஆனந்தம் இந்த உலகத்தையே கொடுத்திருந்தாலும் கூட அவ்வளவு மகிழ்ச்சி எங்களுக்கு ஏற்பட்டிருக்காது நாங்க எல்லாம் ஷேக அழைச்சிக்கிட்டு பகதாதுக்கு போய் சேர்ந்தோம் மறுபடியும் அதே மாதிரி ஹான்காக திக்ருடைய மஜிலிசுகள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்பட்டன அவருடைய வாசுடைய மஜிலிசுகள் எல்லாம் நடைபெற்றன மிக ஆடம்பரமாக நடந்து கொண்டிருந்தது இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ஷேக் அவர்கள் ஒரு குடிசையில தங்கியிருந்தாங்க ஒரு வீட்டுல தங்கியிருந்தாங்க அந்த இடத்துலதான் நாங்கெல்லாம் தங்கியிருந்தோம் இதற்கு இடையில இந்த ஊர்ல உள்ள அந்த பெண் இருக்கிறாள் அதாவது அந்த தலைவருடைய மகள் அவளை அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் தான் இந்த விட்டு போயிட்ட பின்னால இந்த பெண்ணுக்கு நினைவை அல்லா தால ஏற்படுத்தும் இந்த பெண்ணு அவரையே நினைச்சு நினைச்சு அவரை எப்போ திருமணம் செய்த ஊரை விட்டு போயிட்டாரு இனி அவரை எப்போ பார்ப்போம் எப்போ அவரை திருமணம் செய்து கொள்வோம் அப்படிங்கிற எண்ணத்திலேயே அந்த பெண் இருந்து இப்ப அந்த பெண்ணுக்கு அந்த எண்ணத்தை அல்லாஹால ஏற்படுத்தி விட்டான் ஏற்படுத்தி அப்படியே அந்த எண்ணத்திலேயே அந்த பெண்ணாக மூழ்கி இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு நாள் ராத்திர கனவு காங்க அந்த பெண் ஒரு கனவு கண்டா அந்த கனவுல ஒரு பெரிய அழகான பெரிய மனிதர் ஒருத்தர் தான் அப்படி வச்சு ரொம்ப அழகான ஒரு மனிதர் வந்து நீ மூமினாக ஆயிடு அவரை நீ கல்யாணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு அந்த பெண் சொல்றான் நீ மூமினாக ஆயிட்டா அந்த சேகனை திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன மூமினா ஆகுறதுன்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் கனவுல கேட்டேன் அந்த பெண்ணு சொல்றாங்க மூமினா ஆகுறதுனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன் மூமின் இஸ்லாமியமா அப்படின்னா தெரியாது எதுவுமே இஸ்லாம் ஆகுறது மூமினாக ஆகுதுன்னா என்னன்னு கேட்டேன் நீ அந்த ஷைஷ் இடத்துல போய் கலிமா சொல்லி அவர் உனக்கு அந்த விஷயங்கள்லாம் சொல்லி கொடுப்பாரு நீ அவரிடத்தில் போய் மூமினாக ஆயிடு உனக்கு உன்னுடைய காரியம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி அந்த கனவுல அந்த பெரியார் எனக்கு சொன்னார் சரி அந்த ஷைஹ் எந்த இடத்துல இருக்கிறாரா எனக்கு தெரியாது அவர் எந்த ஊர்ல இருக்காரா எந்த ஊருக்காரர் அப்படிங்கிறது கூட தெரியாது அப்படின்னு சொல்லி நான் அந்த கனவுல அந்த பெரியார் இடத்துல சொன்னேன் உடனே அந்த பெரியார் சொன்னாரு அப்படியா அந்த அவர் இருக்கிற இடத்துக்கு நீ போகணும்னு விரும்புறா நிச்சயமா விரும்புறேன் தூக்கத்தில் நடக்குது சொன்னார் கையை பிடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட்டு போன மாதிரி இருந்துச்சு பார்த்தேன் ஒரு ஆத்து கரையில நின்று உண்மையிலேயே அந்த பெண் முடிச்சுக்கிட்டா வீட்டுல இல்ல அந்த பெண் அந்த நகரத்துல இல்ல அந்த ஊர்ல கிடையாது அவர் கனவின் மூலமாகவே அந்த பெண்ணை கொண்டு போய் வேறொரு இடத்துல பகதாது கொண்டு போயிட்டார் பகதாது வழிமார்களுக்கு ஆற்றல் அது தையுள் அருள் என்பதாக சொல்லப்படும் தையுள் அருள் தையுள் சமான் காலத்தை சுருக்கி கொடுத்தல் இந்த பூமியுடைய பாகத்தை சுருக்கி கொடுத்தல் இதெல்லாம் வளிமார்களுக்கு நடக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் எத்தனையோ பேருக்கு நடந்திருக்கு எத்தனையோ இமாமுகளுக்கு நடந்திருக்கு மாதிரி சரி அப்ப அந்த இடத்துல ஒரு ஆற்றம் கிடையாது நின்றுகிட்டு நாங்க அப்ப அந்த பெரிய அரட்டத்துல பெரிய அரட்டத்துல சொன்னாரு அதோ தெரியுது பாரு ஒரு குடிசை ஒரு வீடு அந்த வீட தான் அந்த ஷேခ் இருக்கிற இடம் நீ இங்க இருந்து போய் அவிட்ட போய் பேசி உங்களுடைய சகோதரர் ஹிமர் உங்களுக்கு சலாம் சொன்னார் அப்படினு மட்டும் சொல்லியிரு அப்படினு சொல்லிட்டு இவர் போயிட்டார் this audio was downloaded from tamilislamicmedia.com